ஹதீஸ் நானூற்றி பதினேழு கிபிலா திசையில் உள்ள சுவற்றில் நபி சொல்லு அலிகம் அவர்கள் சலியை கண்டார்கள் அவர்களின் முகத்தில் அதிருப்தி காணப்பட்டது அவர்கள் எழுந்து தம் கையால் அதை சுரண்டினார்கள் நிச்சயமாக உங்களில் ஒருவர் தொழுகையில் நிற்கும் போது அவர் தம் இறைவனிடம் அந்தரங்கமாக உரையாடுகிறார் அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே அவரது இறைவன் இருக்கிறான்